வணக்கம் நன்றினியின் சரித்திரும் தொட்டம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் பதினாறாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் 1779. எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்பெயின் பிரிட்டன் மீது போரை அறிவித்தது ஜிப்ரால்டர் மீதான போர் ஆரம்பமானது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இங்கிலாந்தில் விக்டோரியா நாடக அரங்கில் இடம்பெற்ற நெரிசலில் சிக்கி நூற்றி எண்பத்தி சிறுவர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஹவாய் குடியரசை ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைக்கும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போர்டு மோட்டார் கம்பெனி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருவால் அமுன் தனது முதலாவது வடமேற்கு பெருவளியின் கிழக்கு மேற்கு நோக்கிய கடல் பயணத்தை ஓஸ்லோவிலிருந்து ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐ நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு லித்துவேனியாவில் கம்யூனிச அரசு ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் பதினான்கு வயது ஜார்ஜ் ஸ்டினி என்பவர் தூக்கிலிடப்பட்டார் கடந்த பல ஆண்டுகளில் மிக இள தூக்கிலிடப்பட்டவர் இவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு அர்ஜென்டினாவில் உவான் பெரோன் தலைமையிலான அரசை கவிழ்க்கும் பொருட்டு அரசுக்கு ஆதரவான பேரணி ஒன்றின் மீது கடற்படையினர் குண்டுகள் வீசியதில் முன்னூற்றி அறுபத்தி பேர் கொல்லப்பட்டனர் எட்நூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹங்கேரிய புரட்சியில் ஈடுபட்ட தலைவர்கள் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் ஸ்வெட்டோவில் பதினைந்தாயிரம் கருப்பின மாணவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஐநூத்தி அறுபத்தி ஆறு மாணவர்கள் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம்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 பெண் விண்வெளி வீரரான லியூ யாங்கும் இடம்பெற்றார் இவர்கள் கியாங்காங் ஒன்று விண்வெளி நிலையத்தை வெற்றிகரமாக அடைந்தனர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவில் ரோபோ வகையிலான எக்ஸ் முப்பத்தி ஏழு பி விண்வெளி விமானம் நாநூற்றி நாட்கள் பூமியை சுற்றி வந்த பிறகு பூமியில் தரையிறங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஆடம் ஸ்மித் ஸ்காட்லாந்து மெய்யியலாளர் பொறியியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு விளாடிமிர் அலெக்சாண்ட்ரோவி ரஷ்ய வானியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு கருமுத்து தியாகராஜன் செட்டியார் தமிழக தொழிலதிபர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு கோட்டா ராமசுவாமி இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பார்பரா மெக்லின்டாக் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க மருத்துவர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என் சந்தோஷ் ஹெக்டே இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மிதுன் சக்கரவர்த்தி இந்திய நடிகர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அபு சயாப் ஆஸ்திரேலிய போர் வீரர் மற்றும் இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அஞ்சலி தென்னிந்திய திரைப்பட நடிகை இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு சித்தரஞ்சன் தாஸ் இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜோசப் மைசிடர் லூயி பாஸ்டர் கண்டுபிடித்த விசநாய்கடி தடுப்பூசி மருந்தை தன்மேல் செலுத்தி சோதனை செய்த முதலாவது நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பிரபுல ராய் வங்க கல்வியாளர் வேதியியலாளர் சமூக சேவையாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சார்லஸ் கோரியா